மார்க்கத்தில் நல்ல நோக்கத்திற்காக வேறு வழி இல்லாத கூடும் ஒன்று போது அநீதம் இழைக்கப்பட்டவர் தமக்கு ஏற்பட்ட அநீதத்தை அரசனிடம் நீதிபதியிடம் அல்லது தமக்கு நீதி வழங்கும் அதிகாரம் ஆற்றல் உள்ளவரிடம் இன்னார் இப்படி எனக்கு அனிதம் விட்டார் என்று கூறுவது கூடும் இரண்டு தீமையை புறக்கணிப்பதற்கும் நல்லதின் பக்கம் கெட்டவனை கொண்டு வருவதற்கும் தீமையை தடுத்திடும் ஆற்றல் உள்ளவனிடம் இன்னார் இப்படி செய்தார் அவரை கண்டிப்பீராக என்பது போன்ற வார்த்தைகளை கூறலாம் இதன் நோக்கம் தீமையை விட்டும் நீக்குவதற்காகவே இருக்க வேண்டும் இந்த நோக்கம் இல்லையெனில் அது ஹராமாகும் மூன்று மார்க்க தீர்ப்பு போது என் தந்தை அல்லது என் சகோதரர் அல்லது என் கணவர் அல்லது இன்னார் இவார் எனக்கு அநீதம் செய்துவிட்டார் அவருக்கு இது தகுமா அதிலிருந்து நீங்கவும் என் உரிமையை பெறவும் அநீதம் நீக்கப்படவும் வழி என்ன என்று மார்க்க தீர்ப்பு கூறுபவரிடம் கேட்பது தேவைக்காக இவ்வாறு கேட்பது எனினும் மிக சரியானது மிகச் சிறந்தது இன்னார் அல்லது என் கணவர் ஒரு காரியத்தில் இவ்வாறு உள்ளார் என கூறுவதாகும் எனவே இன்னார் என்று குறிப்பிடாமல் நிறைவேறும் நாடினால் ஹிந்து என்ற பெண்மணி பற்றி கூறும் ஹதீசில் நாம் கூற உள்ளது போல் பெயர் குறிப்பிட்டு கூறுவதும் கூடும் தீமையை அவர்களுக்கு உபதேசிப்பதும் இது போன்ற பல நேரங்களின் போதும் இது அவசியம் ஏற்படும் போது கடமையுமாகும் அதில் மற்றொன்று ஒருவனது திருமண பேச்சு அல்லது ஒருவனது கூட்டு வியாபாரம் அல்லது அமானிதமாக ஒப்படைப்பது அல்லது அவனது கொடுக்கல் வாங்கல் அல்லது இது அல்லாதது அவன் அல்லாததுறைக்காமல்ேட்பவரிடம் கடமையாகும் குறிப்பாக தீமைகளை பற்றி கூறிவிட வேண்டும் தீமையை எச்சரித்து நலம் நாடும் நான்காவது வகையில் இதுவும் அடங்கும் இதில் இன்னும் ஒன்று விதத்தான காரியங்களை செய்பவரிடம் அல்லது பாவம் செய்பவரிடம் கல்வி கற்க செல்லும் மாணவர் அவரிடம் கல்வி கற்றால் ஏற்படும் கஷ்டங்களை பயந்து இதற்காக நிலை பற்றி மாணவரின் செய்வது கூடும் பேணுதல் அவசியம் இது பற்றி பேசுபவனுக்கு பொறாமை ஏற்படலாம் அவரிடம் சைதான் சஞ்சலத்தை ஏற்படுத்தலாம் நலம் நாடுதல் என்ற பெயரில் அவனிடம் மாற்றம் ஏற்படக்கூடும் இதை அவர் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் மேலும் இதில் மற்றொன்று ஒருவரிடம் அதிகாரம் இருந்தும் அவர் அதை கவனக்குறைவானவராக உள்ளார் மேலும் இதுபோன்ற இந்நிலையில் அவருக்கும் மேற்பட்ட அதிகாரம் உள்ளவரிடம் அவரை நீக்கிடவும் தகுதியானவரை நியமித்திடவும் கூறுவது கடமையாகும் அல்லது அவரை நிலை அறிந்து அதற்கேற்ப நடந்து அவரிடம் ஏமாறாமல் நடந்து கொள்ளவும் அவரை உறுதியாகவும் சரியாகவும் செயல்பட தூண்டவும் அல்லது மற்றொருவரை நியமிக்கவும் அவர் பற்றிய செய்திகளை தெரிவிப்பதாகும் நவீன செயல்களையும் பகிரங்கமாக செய்வது மது குடிப்பது மக்களை சுரண்டுவது கொள்ளையடிப்பது அநியாயமாக பெற சொத்துக்களை அபகரிப்பது தவறான செயல்களுக்கு தலைமை ஏற்பது போன்ற காரியங்களை பகிரங்கமாக செய்வது இது போன்ற பகிரங்க செயல்கள் இவரிடம் உள்ளது பற்றி கூறுவது காரணங்களை பற்றி கூறுவது கூடும் என்பதற்காக இது அல்லாத மற்ற குறைகள் பற்றி கூறுவது கூடாது மாலை கண் உள்ள மாறு கண் உடையவர் போன்ற பட்ட பெயர்களுடன் அறிமுகமானவராக ஒருவர் இருந்தால் அது பற்றியே அவர்களை அறிமுகம் செய்வது கூடும் குறைபடுத்தி கூற வேண்டும் என்பதற்காக இதை கூறுவது இது அல்லாத பெயர்களில் அவரை அறிமுகம் செய்ய இயலுமானால் அதுவே மிக நல்லதாகும் இந்த ஆறு காரணங்களை அறிஞர்கள் கூறியுள்ளனர் இவற்றில் பெரும்பாலானவை அறிஞர்கள் ஏகோபித்து கூறியதாகும் பிரபல ஹதீஸ்களில் இதற்குரிய ஆதாரங்கள் உள்ளன அவற்றில் சில